ஸ்ரீகுருப்பியோ நம வேதர்மசாஸ்திர பரிபாலன சபா ஸ்மிருதி சந்தேஷா விசேஷோபன்யாசம் தானம் அப்படிங்கிற தலைப்பில் இன்னும் சில தர்மங்களை தெரிஞ்சுக்கப் போகிறோம் நாம் ஒவ்வொரு வஸ்துவையும் ஒவ்வொரு பலனை உத்தேசித்து தான் சேர்க்கிறோம் அதில் இந்த பணம்னு சேர்க்கிறோம் இந்த பணத்துக்கு என்ன பிரயோஜனம் இப்போது தானியங்கள்லாம் சேர்க்குறோம் மளிகை சாமான்லாம் ஆற்றுல சேர்க்குறோம் அப்படின்னா அதற்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா நாலு பேருக்கு சமைச்சு போடணும் நாமும் சமைச்சி சாப்பிடணும் அப்போதான் நாம் வாங்கின மலிக சாமானுக்கு பிரயோஜனம் உண்டு அதே போல் வீடு வாங்குகிறோம் அப்படின்னா எதிர்க்கு அப்படின்னா அந்த வீடில் போய் வசிக்கணும் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிற பொழுது ரெண்டு காரணத்துக்காகத்தான் ஒவ்வொருத்தரும் வீடு வாங்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது கல்யாணங் கார்த்திகை பண்ணுறதுக்காக வீடு வாங்கணும் வீட்டில் கல்யாணங் கார்த்திகை நடக்கணும் நம்முடைய கடைசி காலம் சொந்த வீட்டில் போகணும் சொந்த வீட்டில் பிராணம் போகணுங்கிறதுக்காக வீடு வாங்கணும் இந்த ரெண்டு காரணத்துக்காகத்தான் ஒவ்வொருத்தரும் வீடுங்கிறது வாங்கணும் இல்லைன்னா வீடு வாங்காத அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆனால் இந்த நாளில் இது ரெண்டுமே வீடில் நடக்கிறது இல்லை கல்யாணம் கார்த்திகை மண்டபங்களில் நடக்கிறது ஒவ்வொருவருடைய கடைசி காலமும் ஆஸ்பத்திரியில் போய்டுறது அப்போது வீடு வாங்குறதுனுடைய லட்சியமே இல்லாமல் போயிடுறது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா நாம் சேர்த்த பைசா நல்ல பைசா இல்லை அதுதான் காரணம் நாம் சேர்க்கிற பணத்துக்கு ரெண்டு விதமான பிரயோஜனம்னு சொல்கிற நியாயார்ஜித வித்தசிய துவாவனர்த்தவு பிரகீர்த்தித்தௌ நாம் நியாயமாக சேர்த்த பணத்துக்கு ரெண்டு அனர்த்தங்கள் கூடவே இருக்குது என்னென்னா அபாத்திரே பிரதிபத்திஷ பாத்திரேச்ச அப்பிரதிபாதனம் நியாயமாக சேர்த்த பணத்தை நாம் செலவழிக்காமல் வச்சின்றிருந்தால் அது என்ன ஆகும் அப்படின்னா யாருக்கு அந்த பணம் போகக்கூடாதோ அங்கே போயிடும் யாருக்கு போகணுமோ அவனுக்கு கிடைக்காது இப்படி போயிடும் ஆகையினால் நம்முடைய நாள்லேயே நம்முடைய பணத்தை நாம் தர்மமாக மாற்றிவிடணும் புண்ணியமாக மாற்றிக்கணும் எஸ்ய வித்தம் ந தர்மாய நோபோகாய தேகிநாம் நாபிகீர்த்தி ந யசே தஸ்ய அதாவது யாருடைய பணம் தர்மத்துக்கு உபயோகப்படலையோ அல்லது தன்னுடைய சுகத்துக்கும் உபயோகப்படுத்திக்கலையோ அல்லது கீர்த்தியை ஒரு பத்து பேருக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபா திடீர்னு அவள் போய் நாலு பேர்கிட்ட சொல்லுவாள் ஒரு பெரிஷா கொடுத்துட்டார் அப்படின்னு பேருக்கு ஆசைப்பட்டு கொடுக்கறது அதுக்கும் பணம் செலவாகலையோ நை யசை தசியவித்தம் நிரார்த்தகம்னா அவன்கிட்ட உள்ள பணம் பிரயோஜனம் இல்லாத பணம் तस्माद्वित्तं மாசாத் தைவாத்வா பௌருஷா தா தாத்து சமய் விஜாதிபிய கீர்த்தனா ந காரயேத் அதனாலே நான் மிகவும் சிரமப்பட்டு சேர்த்த பணத்தை தானம் பண்ணணும் தானம் பண்ணத்தை சொல்லப்படாது நான் இவ்வளவு கொடுத்தேன் அங்கே இவ்வளவு கொடுத்தேன் இங்கே இவ்வளவு கொடுத்தேன்னு சொல்லி காட்டப்படாதுன்னு சாஸ்திரம் தர்மஹா கஷரதி கீர்த்தனாத் சொல்லிக்க அனுப்பிச்சால் நாம் பண்ணிந்த தர்மம் பண்ணாததாக ஆகிடுறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி செய்யணும் அதுக்கு தான் தானம்னு பேர் அப்படி பேருக்கு எதிர்பார்க்காமல் பலனை மட்டுமே எதிர்பார்த்து தானம் பண்ணணும் எதை தானம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய ரிஷிகள் விரிவாக சொல்லியிருக்கா இப்போது நாம் பணமாக கொடுக்கறது அப்படின்னு வச்சுட்டுருக்கோம் ஆனால் இந்த பணங்கிறது ஒரு பேப்பர் பேப்பரை தானம் பண்ணினே நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லலை நம்முடைய தர்மசாஸ்திரம் சில வஸ்துக்களாக தான் சொல்லியிருக்கு வஸ்துக்களாக கொடுக்கணும் அதாவது நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கே அந்த பொருள் அவர்களுக்கு உபயோகப்படணும் உபயோகப்படுறது மாதிரி தானம் பண்ணணும் அவர்களும் அதை உபயோகப்படுத்தணும் அது போல் கொடுக்கணும் அந்த வஸ்து கெட்ட வழிக்கு போகக்கூடாது அது மாதிரியும் கொடுக்கணும் அதுக்கு தான் தானம்னு பேர் இப்போது நாம் ஒரு வேஷ்டி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேஷ்டி அவர்கள் கட்டிக்கிற மாதிரி கொடுக்கணும் அவர்களும் அதை தொடர்ந்து கட்டிக்கணும் அப்படி கொடுக்கணும் நாம் வஸ்திர தானம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு சின்னதாக ஒரு ஒன்றை மழம் துண்டு வாங்கி கொடுக்கக்கூடாது அதை கட்டிக்கவும் முடியாது தலை முடியாது அப்படி செய்யற தானத்தை உருப்படியாக செய்யணும் அப்படின்னு நம்முடைய திரும்பசாஸ்திரம் சொல்கிறது அதில் ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் சொல்லியிருக்கா அதாவது வாரிதா திருத்திமாப்னோதி சுகம் அக்ஷய்யம் அன்னதா யாரு ஜல தீர்த்தம் பிரபாதானம்னு பேர் பிரபாதானம்னா தண்ணீர் பந்தல் வைக்கிறது கோடை நாளில் தண்ணீர் பந்தல் வச்சு தானம் பண்ணுறது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது அந்த தண்ணீர் தானம் பண்ணுறதுனால அத்தனை பிதற்களும் சந்தோஷத்தை அடையிறா அன்னதானம் பண்ணுறதுனால சுகமாக அழிவில்லாத சுகம் நமக்கு கிடைக்கிறது திலப்பிரதா பிரஜாமிஷ்டாம் தீபதா சக்ஷுருத்தமம் திலதானம்னு சொல்லக்கூடியதான எள்ளு தானம் பண்ணுறதுனால இஷ்டாம் பிரஜாம் நமக்கு தகுந்தார் போல் நம்முடைய குடும்பத்துக்கு தகுந்தது போல நம் மனசுக்கு தகுந்தது போல நல்ல சந்ததிகள் நமக்கு கிடைக்கிறது தீபதா சக்ஷருத்தமம் தீபதானம் பண்ணுறதுனால கண் பார்வை நன்னா கிடைக்கிறது நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் பூமிதகா பூமிமாப்னோதி தீர்க்கமாயுஹூ ஹிரண்யதா பூதானம்னு சொல்லக்கூடியதான பூமியை தானம் பண்ணினால் பூமி மாப்புனோதி அவனுக்கு ஸ்திரமான பூமி கிடைக்கிறது அழிவில்லாத பூமி கிடைக்கிறது அப்படிதானே நம் முன்னோர்கள்லாம் கோவில்களுக்குன்னு நிலம் பூதானம் பண்ணுவாள் நிலங்கள் எழுதி வைப்பாள் அந்த நிலத்தை குத்தகைக்கு விட்டோ அல்லது தானே சாகுபடி பண்ணியோ பண்ணுவாள் அது கோவிலுக்கு நிரந்தரமாக வந்துட்டே இருக்கும் அழிவில்லாமல் என்ன காரணம்னா நல்ல எண்ணத்தோடு தானம் பண்ணியிருக்கா அந்த பூதான் நல்ல எண்ணத்தோடு அந்த தானத்தை பண்ணினால் நம் காலமாகியும் கூட அது உபயோகப்படும் அப்படி ஸ்திரமாக பூமியை அடையிறான் தீர்க்கமாயுகோ ஹிரண்யதா தங்கம் தானம் பண்ணுறதுனால தீர்க்கமான ஆயுஷை அடையிறான் கிரகதா அக்ரியானி வேஷ்மானி ரூப்பியதா ரூபமுத்தமம் கிரகதா கிரகதானம் பண்ணுறது வீடு கட்டி தானம் பண்ணுறது இப்படி வீடு கட்டி தானம் பண்ணுறதுனால அக்ரியாணி வேஷ்மாணி ரொம்ப பெரிய பெரிய வீடுகள் மாளிகைகளை அடையிறான் அவனுக்கு அனுபவிக்கும்படியாக ஆகும் இப்போ வீடு வாங்கினால் அந்த வீட்டில் வசிக்க முடியாமையே இருந்ததுன்னா அப்போ வீடு வாங்கி பிரயோஜனமே இல்லை வீடு வாங்கிறது நாம் போய் இருக்க முடியாமல் யார் யாருக்கோ வாடகைக்கு விட்டுண்டே அது பிரயோஜனம் நாம் போய் இருக்கணும் அந்த வீட்டில் நமக்கு அனுபவத்துக்கு வரணும் அந்த வீடு அப்படி வீடுகள் கிடைக்கும் கிரகதானம் பண்ணுறதுனால ரூப்பியதா ரூபமுத்தமம் ரூபியம்னா வெள்ளிக்கு பேர் வெள்ளி தானம் பண்ணுறதுனால அழகான ரூபத்தை அடையிறான் அழகான ரூபத்தையுடைய பரமேஸ்வரனுடைய அனுகிரகமும் பூர்ணமாக கிடைக்கிறது வாசோதா சந்திரசாலோக்கியம் வஸ்திரதானம் வேஷ்டி கொடுக்கறதுனால சந்திரனுடைய அனுகிரகத்துக்கு பூர்ணமாக பாத்திரர்களாக ஆறாம் சந்திரனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கிறது அஸ்வி சாலோக்கியம் அஸ்வதஹா அஸ்வதானம் குதிரதானம் பண்ணுறவனுக்கு அஸ்வினி தேவர்களுடைய அனுகிரகம் கிடைக்கிறது ஆயுஷு விறத்தி ஆகிறது வியாதிகள் இருந்தால் போயிடுறது வியாதிபயம் போயிடும் அனடுத்தகா ஸ்ரீயம் புஷ்டாம் கோதோ பிரத்தனசிய விஷ்டபம் ரிஷபதானம் காளமாட தானம் பண்ணுறதுனால நிறைய அனுபவிக்கும்படியாக ஐஸ்வர்யம் கிடைக்கிறது இப்போ எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அது அனுபவத்துக்கு வரமாட்டேங்கிறதே அனுபவத்துக்கு வரணும் நாம் சேர்க்குற பணம் ரிஷபதானம் பண்ணுறதுனால அனுபவிக்கும்படியான ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கிறது கோதோ பிரத்தனசிய கோதானம் பண்ணுறதுனால இந்திரனுடைய லோகத்தை நாம் அடையிறோம் இந்திரனுடைய லோகம்னு அழிவில்லாத உலகம் அப்படிப்பட்ட உலகம் நமக்கு கிடைக்கிறது யான ஷையாப் பிரதோ பாரியாம் ஐஸ்வர்யம் அபயப்பிரதா வாகன தானம் வண்டி வாங்கி கொடுக்கறது அல்லது படுக்கை வாங்கி கொடுக்கறது இது மாதிரி தானம் பண்ணுறவன் நல்ல தன் மனசுக்கு ஏற்றது போல் மனைவியை அடையிறான் மனைவி கிடைக்கிறது அவனுக்கு ஐஸ்வர்யம் அபயப்பிரதா அபயதானம்னு பேர் அபயதானம்னா வர்றவர்களுக்கு ஆற்றுல தங்க வைக்கிறது அப்படி அதுவும் ஒரு தானமாக சொல்லியிருக்க அப்படி யார் தானம் பண்ணுறானோ அவனுக்கு நிரந்தரமான ஐஸ்வர்யம் கிடைக்கிறது தானியதா சாஸ்வதம் சௌக்கியம் பிரம்மதோ பிரம்மசார்டிதாம் தானியங்கள் தானம் பண்ணுறது நெல் முதலிய தானியங்களை தானம் பண்ணுறதுனால சாஸ்வதமான சௌக்கியம் குறவில்லாத சௌக்கியம் கிடைக்கிறது பிரம்மதோ பிரம்மசார்டிதாம் பிரம்மதகான வேத தானம் பண்ணுறது வேதத்தை தானம் பண்ணுறது வேதங்கிறது தானம் பண்ணக்கூடியதான வஸ்து அது பணம் கொடுத்து வாங்குறது இல்லையது தானம் பண்ணுறத வஸ்து அது அப்படி யார் தானம் பண்ணுறானோ பிரம்மசார்டிதாம் அவன் பிரம்மலோகத்தை அடையறான் பிரம்ம சாயுஜத்தை அடையறான் அப்படின்னு சொல்லியிருக்கு இத்தனை தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய தர்மசாஸ்திரங்களில் இவ்வளோ தானங்கள்லேயும் உயர்ந்தது எது அப்படின்னா சர்வேஷாமேவ தானானாம் பிரம்ம தானம் விசிஷத்தே இவ்வளோ வேத தானங்கிறது ரொம்ப விசேஷமான தானம் அதாவது வேத பாடசாலைகளுக்கு தானம் பண்ணுறது அது ரொம்ப விசேஷமான தானம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது இவைகள்லாம் காமியமாக செய்யக்கூடியதான தானம் இதுவே நைமித்திகமாக செய்யக்கூடியதான தானங்கள்னு இருக்குது அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்